ஹதீஸ் முன்னூற்றி எண்பத்தி மூன்று ஆயிஷாருல்லாஹு அவர்கள் கூறியதாவது நபி சொல்லு அலிக் வசலம் அவர்கள் எனது படுக்கை விரிப்பில் தூழும்போது அவர்களுக்கும் கிபாவுக்கும் இடையில் குறுக்கே ஜனாசா கிடப்பது போல் கிடப்பேன்